ஜிஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீங்கள் இரவில் தூங்க சென்றால் பாத்திரத்தை மூடுங்கள் தண்ணீர் உள்ள தோல்பைகளை கட்டுங்கள் வாசல்களை அடையுங்கள் விளக்கை அணையுங்கள் நீங்கள் அவ்வாறு செய்தால் நிச்சயமாக செய்தான் தோல்பையை அவிழ்க்க மாட்டான் வாசலை திறக்க பாத்திரத்தை திறக்க உங்களில் ஒருவரிடம் தனது பாத்திரத்திற்கு மூடி இல்லை என்றால் அந்த அதன் மீது அல்லாஹுவின் பெயரை அணைப்பது எதற்கெனில் எலி அவரின் வீட்டிற்கு தெரிய இழுத்துச் சென்று தீ மூட்டிவிடும் என்று நபிசல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு